நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களின் தொழுகை எவ்வாறு இருந்தது என்பதை மாளிகளின் ஹுவைரஸ் அலியில் தாகும்பவர்கள் எங்களுக்கு தொழுது காட்டினார்கள் இவ்வாறு அவர்கள் செய்து காட்டியது எந்த தொழுகையின் நேரமாகவும் இருக்கவில்லை அவர்கள் நின்றார்கள் நன்கு நின்றார்கள் பின்னர் ருக்கு செய்தார்கள் நன்கு ருக்கு செய்தார்கள் பின்னர் தம் தலையை உயர்த்தி சிறிது நேரம் மௌனமாக நின்றார்கள் பின் தமது பெரியார் அபுபொரை தூழுவது போலவே மாலிக் ஹுவைரிஸ் தொழுது காட்டினார்கள் இந்த அபுபொரை தூழும்போது இரண்டாம் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தி சற்று நேரம் உட்கார்ந்துவிட்டு இரண்டாம் ரக்காத்துக்காக எழக்கூடியவராக இருந்தார் என்று ஐயூப் குறிப்பிடுகின்றார்